சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பியார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அக்ரூர யாத்திரையை பார்த்துன்னுருக்கோம் முக்கியமாக இந்த முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தினுடைய ரெண்டு ஸ்லோகங்களை சொல்கிறார் அவர் அஷ்டத்திரம்சே யதாம் யன் அூரோ கோக்குல தடவராமிருஷ்ணாபம் கிரகம் நீச கேசிவே விரத்தை துவம் நிர் முனோ தடோவியோ மேஹத்தை அரூர சோ குலமா முன்னாடியே சொன்ன எவ்வளோ சொன்னாலும் தப்பில்லை அந்த அக்ரூராத்திரையும் நம்முடைய திருமலையப்பன் அந்த மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பக்கூடிய நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கிருந்து கிளம்பக்கூடிய யாத்திரையும் இந்த ஜீவன் இந்த தத் விஷ்ணோ பரமம் பரம்தராபின்றி சூரியகான்னு சொல்லப்பட்ட அந்த ஜீவனுடைய அந்த பரமபத யாத்திரையும் ஒன்றாகவே பெரியவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள் அக்ளூர் வழியில் இப்படியும் எப்படி தியானம் பண்ணிண்ட கோக்குர அடைஞ்சாரோ அப்படியே அவர் வந்து அந்த கோகுலத்தில் இந்த கோபுர் கிரகத்துக்கு போய் ராமகிருஷ்ணர்களால் ராமகிருஷ்ணர்களை தரிசித்து அவர்களால் நன்றாக மரியாதை செய்யப்பட்டார் கார்த்தால் தான் கேசி வதம் முடிஞ்சது நாரதத்தனுடைய வந்து அவரை பார்த்து அவருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அவர் போய் சேர்ந்துட்டார் அவருக்கு அப்புறம் மத்தியான வேளையில் வியோமாசன் கொல்லப்பட்டான் அப்புறம் அக்ரூரை துவாரக்க துவாரசீலம் அன்றைக்கி துவார அந்த ஏக்காரி சன்னைக்கு அன்னைக்கு உப்பவாசம் இருந்து மறுநாள் துவாதசியிலேருந்து கிளம்பி சாயந்திர கோகுலத்தடைந்தார் அதுதான் இந்த முப்பத்தி எட்டாம் அத்தியாயத்தில் காண்பிக்கிறார் சுக்கா பரமரிஷிகள் அந்த கம்சன் ஏகாதசனிக்கு தான் சொல்லியிருக்கார் மறுநாள் துவாசி அவர் கிளம்பியிருக்கார் உப்பவாசன் வந்திருக்கார் இங்கே காண்பிக்கிறது விசேஷமான அர்த்தங்களில் நதி பிரவாகத்தில் அடிச்சுன்னு போகப்படுறது வெள்ளம் வந்திருக்காங்க சென்னையில் இதனால் எப்படி கார்லாம் அடிச்சுன்னு போகப்பட்டிருக்கு காரெலாம் சில நதி வெள்ளங்களில் யானையை அடிச்சுன்னு போகப்பட்டிருக்கு பார்த்துருக்கோம் வாட்ஸ்அப்லாம் பார்த்துருக்கோம் அப்படி நதியால் அடித்து போகப்படப்பட்ட துரும்புகள் ஏதாவது வந்து நதியை கரையில் ஒதுங்கும் அப்படி கர்மவசத்தால் பாப புண்ணியங்களால் காலத்தால் கொண்டு போகப்பட்ட ஜீவர்களுடைய இதில் நான் ஒத்தன் வந்து அதை வந்து கிடக்க முடியுமே அப்படின்னா நான் அர்த்தம் கோபால தரிசனம் எனக்கு கிடைக்கும் நான் வந்து கம்சனுடைய அடியாளாக இருந்தாலும் எனக்கு கோபால தரிசனம் கிடைக்கும் எப்படி கம்சன் எனக்கு அனுகிரகம் தான் பண்ணியிருக்கான் வந்து அது ரொம்ப ஆச்சரியமானது நான் வந்து அவனுக்கு ஊழியம் செய்கிறேன் ஏற்கனவே சொன்னேன் திருவடியாட்டை வந்து ஒன்றாவது பிராமண பதர் வேலை செய்கிறாப்பில் இருக்கும் வேறு என்ன பண்ணுறது குழப்பு நடக்கணும் அவர்களுக்கு அதனால் நான் வந்து அவனால் அனுப்பப்பட்டாலும் எந்த திருவடியினுடைய நக்க மண்டலத்துலேருந்து காந்தியில் இருக்க இருக்கக்கூடிய முன்னவர்கள்லாம் தாண்ட முடியாத அந்த சம்சாரத்தை தாண்டினார்களோ அதாவது ஜனன மரண சக்கரத்தை தாண்டினார்களோ அதைத்தான் தியானம் பண்ணார்கள் குருவாயிருப்பனுடையும் அந்த நக்க மண்டல அந்த காந்தியான் அது வந்து பிரம்மதேவன் போன்ற தேவர்களாலையும் மகாலட்சுமி போன்ற அவர்களாலையும் பக்தர்கள் கூடிய முனிவர்களாலும் பூஜைக்கப்பட்டது எந்த காரணமாவது பசுக்களை மேய்ச்சிண்டு பிருந்தாவனத்தை சஞ்சாரம் பண்ணதும் கோபர்களோட காட்டில் சஞ்சாரம் பண்ணதும் எது கல் முள்ளலால் முள்ளால் குத்தப்பட்ட அப்படி இருந்ததும் எது கா பகவான் வந்து காலில் வந்து பாதரக்ஷ அணியவே எது வந்து கோபிகளுடைய குஞ்சு குஜ குங்குமங்களால் அலங்காரப்பட்டிருந்தோம் அது ஏற்கனவே சிகப்பு இதோட இன்னும் சிகப்பாக இருந்துடும் அப்படிப்பட்ட அந்த ஹரியனுடைய திறனார் விந்தத்தை பார்க்க போகிறேன்னு இதனால் என்ன காண்பிக்கிறார் பரமைஸ்வரியமும் அதனால் சோபாகியாதி ஐ அசயமும் சௌபாகியாதி அதிசயமும் அதனால் பரமபுருஷார்த்த தன்மையும் இதனால் கிருபாளும் பகவானுடைய கிருபாள தோதும் அப்புறம் பகவான் வந்து கிருஷ்ணன் பிரேமைக்கு மட்டும் உட்பட்டவங்கிறத காண்பித்து உபதேசிக்கிறார் கருத்தை காண்பிக்கிறார் இப்படி அர்த்தம் பார்ப்போம் இப்போ பதினொன்னுலேருந்து பதினஞ்சும் ஸ்லோகத்தை பார்த்தா அர்த்தம் பார்ப்போம் இந்த இடத்துல அப்படியே இந்த பிரம்ம தத்துவத்தினுடைய அந்த லட்சணங்கள் விளக்கங்கள்லாம் அப்படி காம் காமிக்கிறார் காரியம் அசத்து சத்தோ காரணம் பிரம்மா காரணம் அசத்து இந்த பிரபஞ்சம் அசத்து அப்படி காரியகாரங்களை சாட்சியாக பாண்டிருந்தாலும் அகங்கிற அபிமானம் இல்லாத வரா இருக்கார் கண்ணன் தன்னுடைய சித்து அப்படின்னு சொல்ல ஞானகரமான ஞான பிரகாசத்தால் அஜானம் விளக்கப்பட்டது எனக்கு இல்லையே இது அப்போது அதனால் ஏற்படக்கூடிய பேதங்கள் வித்தியாசம் தெரியாது அப்போ நான் சொல்கிறவன் கேட்குறவங்கிற வித்தியாசம் இருக்க அது ரெண்டும் இல்லாமல் ஒரே சைத்தன்யங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கணும் அதனால் ஏற்படக்கூடிய அத்தியாசங்கள் இப்போ அப்படின்னு சொன்னேன் சொல்லக்கூடியவங்கிற அத்தியாசம் கேட்கக்கூடியவங்கிற அத்தியாசம் அது அத்தியாசம் அதை உடையவராக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய எந்த பரமாத்மா ஜீவருடைய திருஷ்டியால் தனக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய மாயையால் தங்கட்டை ஏற்படுத்தப்பட்ட பஞ்ச பிராணங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் புத்தி இதோட கூடி பிருந்தாவனத்தில் கோபியர்கள் வீடில் இருக்கிற மாதிரி காண்பிக்கப்படுகிறார் கோபியர்கள் வீடில் அப்போ கோப்ப கோபிகைகள் கோப்பர்கள் வீடில் எப்படி காண்பிக்கப்பட்டாரோ அப்படிப்பட்ட பகவானுடைய சமஸ்த பாப்பங்களையும் சமஸ்துக்கங்களையும் போக்கடிக்கக்கூடிய நல்ல மங்களங்களை செய்யக்கூடியவரான அகில அமீவகபி அதாவது சமஸ்த பாபங்களையும் போக்கக்கூடியவர்களையும் சுமங்களையும் நல்ல மங்களங்களை செய்யக்கூடியவர்களான குணகர்ம ஜென்மவியும் அவனுடைய குணங்கள் அவனுடைய செயல்கள் கர்மாக்கள் செயல்கள் ஆக்டிவிட்டி லீலைகள் ஜன்மாக்கள் அவதாரங்கள் இதோடக்கூடிய வாக்குகள் இருக்க விமிஷிராக வாசவை வாக்குகள் தான் லோக்கத்தை வந்து பிராணந்தி அதை வந்து உயிர் கொடுக்குறது அதாவது இப்போ பாகவதம் கேட்குறோம் நான் அடியன் சொல்கிறேன் அடியன் சொல்கிறதே இது ஒரு ஒரு பிரயோஜனமாக வச்சுருக்கேன் நீங்கள் கேட்குறதே பிரயோஜனமாக வச்சிருந்ததாக நல்லது கேட்குறேன் அது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு உயிர் கொடுக்கிறது அதாவது இன்சென்டிவ் அதாவது என்ன சொல்கிறதுன்னா நமக்கு ஒரு ஒரு பிராணனை கொடுக்குறது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குறது உற்சாகத்தை கொடுக்குறது அப்படி பிரகாசிக்க பண்ணுறது சும்பந்தி பிரகாசிக்கப்படுகிறது புனந்தி பரிசுத்தமாக்கிறது பரிசுத்தமாக்கிறது புனந்தி சும்பந்தி பிரகாசிக்கிறது புராண்தி அதை வந்து பிரகாசப்படுத்துகிறது உயிர்ப்பிக்கிறது நமக்கு உற்சாகப்படுத்துகிறது அப்படிப்பட்ட இந்த வாக்குகள்லாம் எந்த பகவானுடைய குணாதிகளை சொல்லலையும் அவர்கள் வந்து வஸ்திரம் மாதிரியும் இப்போ அதே தான் நாரத சுவாமி தான் காமிச்சார் அவர் அந்த வியாசர்கிட்ட முதோ ஸ்கந்தத்தில் எப்படி வந்து பாகவதன் இயற்றினார்ன்னு சொல்லபோது சொன்னார் இல்லையா அப்போ அவர் வந்து மகாபாரதம் ஒரு லட்சம் ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அதில் இந்த பகவானுடைய குணாதிகளை சொல்லவில்லை அதிகமாக காமிச்சிருக்கார் அங்கங்கே காமிச்சிருக்கார் ஆனால் பகவானுடைய குணங்கள் மட்டுமாகும் லீலைகள் மட்டுமாக சொல்லலையாம் அதனால் அவைகள்லாம் அப்படி இருக்கு வஸ்திரம் போல போன்றவற்றால் வஸ்திரம் ஆலைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ண உயிர் இல்லாத பணம் மாறிருக்கு சவம் மாறி இருக்கு சோபிக்கிறீர்கள் அப்படிதான் நினைக்கிறார்கள் ஒருத்தர் அடியிருக்கேன் பிராணன் போயிட்டு கிடந்தால் ஒரு மாலையை போட்டு வஸ்திரம் போட்டிருந்தா அப்படி இருக்கும் அப்போ உயிரில்லாத சவம் துணம் அது மாதிரி தான் மதிக்கப்படுகிறது தேவர்கள் வந்து சமஸ்திராணிகளுக்கும் மங்களத்தை செய்யக்கூடிய இந்த பகவானுடைய கீர்த்தியம் புகழை அவனுடைய லீலைகளை கானம் செய்கிறார்களோ அந்த சர்வேஸ்வன் வந்து சத்வர குலத்தில் அதாவது இவர்கள் ஏற்கனவே இந்த வம்சத்தை பற்றி சொல்லுவோம் அந்த சாத்வர குலத்தில் அவதாரம் பண்டுகார் திருவதார மண்டுகார் தன்னால் காண்பிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட மற்றவர்களால் மனு போன்றவர்களால் செய்யப்பட்ட வர்ணாசிரம தர்மங்களை சரிவர அதை ரட்சிக்கிறார் வர்ணாசிரம தர்மங்களை ரட்சிக்கிறார் தான் கடைபிடிக்கிறார் ராமாவதாரத்தில் கடைபிடித்தான் ரட்சிக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தில் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் இப்போ ஒரு ஆப்பு ஆப் வந்து என்ன பண்ணுறீங்க அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அதை வந்து கரெக்ட் பண்ணுறீங்க அப்புறம் யூஸ் யூஸ் பண்ணுறீங்க அது மாதிரி தான் பண்ணார் அப்போ வருணாஷ்டிரம தர்மங்களை நியம நியமனம் பண்ணி அதை ரட்சித்து அவர் அனுஷ்டிக்கிறார் அப்படி தேவர் சிரேஷ்டர்களுக்கான தேவர் சிரேஷ்டர்களுக்கும் க்ஷேம தப்புக்கிறான் அதனால் கீர்த்தியை வந்து அதிகமாக செய்து கொண்டும் இப்போ பதினோரு வருஷம் பகவான் இந்த கோகுலத்தில் இருந்தான் தன்னுடைய கீர்த்தியை வளர செய்து கொண்டான் இன்றைக்கும் பயசிட்டுருக்கோம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி வருஷம் கணக்கு சேர்த்துக்கோ இவ்வளோ வருஷம் கழித்து இந்த பாகவதத்தை கண்ணனுடைய வந்து கீர்த்தியை நம்ம வந்து அடியென்று பேசுகிறோம் நீங்கள் கேட்குற அப்படி கோகு இருக்கார் அப்படிப்பட்ட கண்ணன் கோகுலத்தை இருக்கார் அம்மா இருக்கார் மகான்களுக்கெல்லாம் அடைக்கலமா இருக்கார் அவர்தான் கதி அப்படி இருக்கார் தரியா இருக்கார் எல்லாருக்கும் குருவாக இருக்கார் ஆதி குருவாக இருக்கார் வழிகாண்பிக்கிறார் பிரகாசிக்கிறார் மூன்று லோகத்திலையும் மிகவும் விருப்பப்படக்கூடியவர் ஆசைப்படக்கூடியவர் கண் படைத்தவர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறார் தன்னுடைய அழகான ரூபத்தால் திருமேனியால் ஆனந்த கொடுக்குறார் லக்ஷ்மி தேவியினுடைய விருப்பத்திற்கு இடமான ரூபத்தை தரித்திருக்கார் அந்த கிருஷ்ணன் ஸ்ரீயா அப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவனின் ஈப்சிதாஸ்பரம் அவள் மிகவும் தேடி விரும்பி இருக்கக்கூடிய விரும்பி பிரியப்பட்டு இருக்க கூடிய இடமா இருக்கு அப்படிப்பட்ட ரூபத்தை தரித்தவரான கிருஷ்ணனை இன்னைக்கு அவசியம் பார்ப்பேன் அத்திய திரக்ஷன் இன்னைக்கு நிச்சயம் பார்ப்பேன் எனக்கு வந்து உஷசா விடியற் காலங்களில் நல்ல சுதர்சனஹாசன்னே எனக்கு நல்ல விடிவாக இருக்கேன் அதாவது குட் மார்னிங் சொல்கிற மாதிரி இருக்கேன் சுபோதயம் சொல்கிறாப்ல இருக்கு அப்போ என்னை நல்ல நன்றாகவே காண்பிக்கிறது அப்போ இந்த விடியற்கால காலங்கள் வந்து எனக்கு சுபமான காட்சிகளை கொடுக்கிறது அப்போ நல்லபடியாக நடக்க போகிறது நான் பார்க்க போகிறேன் அவர்களை பார்த்த உடனே அந்த கணத்திலேருந்து இறங்கினிருஷ்ணனை யோகிகளால் கூட ஆத்மலாபத்திற்காக புத்தியால தியானிக்கப்படக்கூடிய அந்த திருவடிகளை நான் நிச்சயம் நமஸ்கரிப்பேன் இவர் சித்தப்பா அவர் வந்து பதினோரு வயசு கண்ணன் இவர் வந்து சித்தப்பா அவர் அறுபது எழுபது இருக்கும் வயசு இருக்கும் அப்படிப்பட்டவர் தியானம் பண்ண போது நிச்சயம் நமஸ்காரம் பண்ணுவேன் மற்றவர்களால் யோகிகளால் ஆத்மாவை அடைவதற்காக அதாவது ஆத்ம ஜியானத்தை அடைவதற்காக சுரூப லட்சணத்தை அடைவதற்காக தியானிக்கப்படக்கூடிய அந்த திருவடிகளை நமஸ்காரம் பண்ணுவேன் அவர்களோட அவருடைய தோழர்கள் கோபர்களோடைய நமஸ்காரம் பண்ணும் ஏன்னா அவன் கூட இருந்திருக்காரளே அவர்களும் பக்தர்கள் நமஸ்காரம் பண்ணும் எப்படி அவர் சொல்கிறார் விவரமாக பார்ப்போம் விளக்கமாக அனுபவித்தான் இந்த கிருஷ்ணனுக்கான அவன் யாரவன் காரிய காரண ரூபமான அதாவது காரணம் பிரம்மம் காரியம் பிரபஞ்சம் அப்படி தான் முதல்ல ஆரம்பத்தில் தான் பார்த்துட்டு இருக்கோம் நிலைத்தரும் நிலையாதுமான பிரகத்தி புருஷ ரூபமான லோகம் லோகத்தை சாட்சியாக கொண்டு இருந்தாலும் என் அகம் மம அப்படிங்கிற அகந்தை அந்த மமதா புத்தி இல்லாதவனும் அஹம் அம்மா அப்படிங்கிற மாதா புத்தி இல்லாதவன் தன்னுது அப்படி பிறடுது அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாதவன் சித்தன்னு சொல்லப்பட்ட ஞானகனமான ஞான பிரகாசத்தால் அஜான அந்தகாரத்தை நீக்கிறது அதனால ஏற்படக்கூடிய அந்த வித்தியாசம் வித்தியாசம் அந்த உணர்வு இருக்கேன் நான் நீ சொல்கிறேன்ன அடி என் சொல்லக்கூடியவன் கேட்கக்கூடியவன் நீங்கள் இது வித்தியாசம் இருக்க அது சைத்தன்யம் ஒரே சைத்தன்யங்கிற அந்த உணர்வு இருக்குது சாஸ்திர ரூபமான உணர்வு இருக்கும் அது வந்து பிராக்டிக்கலாக இதுல இதில் வரலையே அதாவது நடைமுறையில் இல்லையே அப்போ வேற்றுமை உணர்வு இல்லாத அதனால் ஏற்படக்கூடிய அத்தியாசம் தவறான எண்ணெய் எண்ணம் ஏற்கனவே சொன்னோம் இதேதான் ஒரு கயிரில் பாம்புன்னு பார்க்கக்கூடியது அத்தியாசம் இந்த பிரபஞ்ச பிரம்மத்து மேல பிரபஞ்சத்தை பார்க்குறோம் பிரபஞ்சம் யோகார சத்தியம் ஆமாயை ஆனால் பிரம்மம் சத்தியம் அதான் சொல்லுது அப்படிப்பட்ட அதை அந்த அத்தியாசத்தை நீக்கக்கூடியவன் அவர் தன்னுடைய யோகமாயினுடைய அந்த திருஷ்டி பார்வையால் பஞ்ச பிராணங்கள் பஞ்ச தச இந்திரியர்கள் கவிஞ்ச கர்மேந்திரிகள் பஞ்ச ஞானேந்திரிகள் புத்தி இதோட சொரூப் இதோடு இருக்கக்கூடிய சுரூபமான ஜீவர்களை சிருஷ்டி பண்ணி அவர்களோட பிருந்தாவனத்தில் அந்த உத்தியான வரங்களில் கோபியர் வீட்டிலையும் விளையாடுற மாதிரி காட்சி அளிக்கிறான் ஆனால் பிரம்மம் ஆனால் விளையாடுற மாதிரி காட்சி அளிக்கிறான் பாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கக்கூடியதையும் மங்கள எல்லாவற்றையும் தடு க எல்லா விதமான அகிலமீவபிகி அகிலமீவ அமீபகி அகில அமீவபிகி எல்லா பாபங்களையும் நீக்கக்கூடியது போக்கக்கூடியது எல்லா மங்களத்தையும் கொடுக்கூடியது அப்படிப்பட்ட பகவானுடைய குண அவனுடைய கல்யாண குணங்கள் சிறப்பு அவனுடைய திருவிளையாடைகள் அவனுடைய அவதாரங்கள் இதை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வாக்குகள் சொற்கள் அதுதான் லோகத்தை வந்து வாழ வைக்கிறது அதை வந்து உயிர்ப்பிக்கிறது அதை தான் நம்மளை வந்து உற்சாகத்தை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுறது அதுதான் அதுதான் அவர் சொல்லின்றிருந்தார் இவர் யார் நாரத சுவாமி வியாசருக்கு சொன்னார் பாரதத்தில் மகாபாரதத்தில் ஒரு லட்சம் ஸ்லோகம் இருந்தாலும் பகவான் பற்றி அவனுடைய குணத்திறப்பும் திருவிளையாடுகளும் சொல்லலையே அதனால் சொன்னார் அப்போது பாகவதம் பண்ணவுடனே அதில் எல்லாம் இருக்குது அப்போது லோகத்தை பிரகாசிக்க செய்யணும் லோகத்தை வந்து பவித்திரம் பண்ணுறது சொல்லாத கண்ணனை பேசாத வாக்கு சொல் இந்த என்ன என்ன பிரயோஜனம் இந்த அடியாரை வந்து பிராணன் போயிடுத்துன்னு வச்சா அந்த சவத்திற்கு போட்ட அலங்காரம் மாதிரி ஒரு புது வஸ்திரம் ஒரு புது மாலை போட்டால் அந்த சவத்துக்கும் தெரியாது மற்றவருக்கும் தெரியாது போட்டு இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அப்படி அலங்காரம் போட வீணானதாக இருக்கும் எல்லா சொல்கிறார் ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவன் நாராயணா என்ன நாவன் நனாவே வருது இதெல்லாம் வந்து இவம் பண்ணது அந்த ஜெயினர்கள் பண்ணது அதில் ஆட்சியர் குறவில் சொல்கிறார் சவ விதவாலங்காரம் போலே இப்படி இது காமிக்கிறார் யாக்கியா தரத்தாலும் சவ விதம் சவம் பிராணன் போன சரீரம் வந்தி சவம் பிணம் விதவை இவர்களுக்கு அலங்காரம் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பகவானை பற்றி பேசாத வார்த்தைகள் தான் வந்து நியமனம் பண்ணி நிர்மாணம் பண்ணி ஸ்தாபனம் பண்ண வகுத்து கொடுத்த தர்ம மார்க்கங்களை ரஷித்துக்கூடிய தேவர்களுடைய கஷேமத்திற்காக பிறக்காத பிறந்திருக்கான் இந்த பிறப்பாலேயே அவன் வந்து மிகுந்த கீர்த்தியை பர பண்ணுறான் உஸ்வேசாற்ற பவதி ஜாயமானம் அதேன்னு சொல்கிறார் அப்படி தன் அவன் வந்து பிறக்கிறான் பிறந்து புகடை பிறப்பது இந்த கோகுலத்திலும் இடையர் குலத்திலும் வந்து தோன்றி திருவிழையாடல் பண்ணுறான் ஏன்னா அப்படிப்பட்ட கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய அந்த திருப்புகழ் அதனுடைய லீலா விசேஷங்களை அந்த தேவர்களும் அடி எனப்போ சொல்கிறோம் பாகவரம் சொல்கிறது இருக்கிறதுனால சொல்கிறோம் பண்ணலைன்னா இது எப்படி கிடைக்கும் நமக்கு அப்போது அதனால் கானம் செய்கிறாள் ஏன்னா அவனுடைய இந்த கீர்த்தி திருப்புகள் அவனுடைய அந்த செயல் இருக்கேன் அதாவது இந்த லீலைகளுடைய திருப்புகள் இருக்கேன் லோக்கம் எல்லாவற்றிற்கும் மங்களத்தை செய் அதுதான் காயந்தி தேவாக இல்லை சேஷ மங்களம் தேவர்கள் காயந்தி மனுஷாக காயந்தி தான் நம்மளும் வந்து அதை பற்றி பாடுகிறோம் அப்படி சொல்கிறோம் அதனால் மகான்கள் வந்து அடையக்கூடிய அந்த தனி பரும் பரம் சத்புஷ்டம் பரமம் பரம் சராபசியந்தி சூறையாது லோகத்தினுடைய ஆதி குரு அவன் மூன்று லோகங்களையும் கண் படைத்தவர்கள் கண்ணுன்னு கொடுத்தா அவனை பார்த்து கண்டு மகிழக்கூடிய பேரழகன் அதுதான் கண்ணனை பார்க்காத ஒரு கண்ணு கண்ணா இப்போ ஞான வேணுகோபாலனை பார்க்காத ஒரு கண்ணு கண்ணான் அப்போது மகாலட்சுமி தாயாரே விரும்பக்கூடிய அழகிய அந்த திருமேனியன் அதனால தான் அவர் வந்து அந்த திருமலையை பண்ணுறதுக்கான் அவருடைய மார்பில் அகலில் அகலகில்லேன்னு இருக்காள் அவர் அப்படியும் அந்த சிவச்ச மார்பில் நித்தியவாசம் பண்ணக்கூடியவர்கள் அப்படியே விரும்பக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கோவிந்த சுவாமி திருமேனியன் அழகிய திருமேனியன் அந்த அழகனை இன்றைக்கி பார்ப்பனேன் அந்த கிருஷ்ணனை பார்ப்பேன் அப்போ இன்னைக்கு அவசியம் பார்ப்பேன்னு அப்போ இன்னைக்கு காலை பொழுதும் சுபோதயம் குட் மார்னிங் சொல்றதையும் நல்லா பொழுதாக எடுத்தேன் அப்படின்னு இருக்கார் அவர்களை உடனே இறங்கி எல்லாருக்கும் தலைவனாக இருக்கணும் அப்படிப்பட்ட பிரதான புருஷர்களாக இருக்கக்கூடிய பலராமன் கிருஷ்ணனை விழுந்து நமஸ்காரம் பண்ணி ரெண்டு திருவடையும் கட்டாயம் நமஸ்காரம் பண்ணுவேன் அவசியம் பண்ணுவேன் யோகிகள்னா ஆத்மலாபத்திற்காக அவர்கள் ஆத்மா ஞானத்தை அடைவதற்காக சித்திரத்தில் தரி தரிக்கிறார்கள் தியானம் பண்ணுறார்கள் அப்படிப்பட்ட அவர்களை அந்த பாதங்களை நான் நமஸ்காரம் பண்ணணும் அவர்களுடைய தோழர்கள் கூட இருக்கார்கள் கோபர்கள் அவர்களுக்கெல்லாம் பிரம்மசம்ஸ்பர்சமான அப்படிப்பட்ட தோழர்கள் ஆட்சியும் அவர்களும் கண்ணனுக்கு மிக உகந்தவர்கள் அதனால் அவர்களையும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணணும் யார் சொல்கிறது யார் கண்ணனுடைய சித்தப்பா அவர் வந்து வயசானவர் அப்படி மாதிரி ஆனால் கொ சிறுவர்கள் இந்த பசங்கள் அவர்களை நமஸ்காரம் பண்ணுவேங்கிறார் விசேஷமான ஒரு பாயிண்ட் காண்பிக்கிறார் ஸ்லோக ஏக்கேனம் வைசேஷிகம் திரிபிகி காலாபகம் சதுர்பிகி சாது குலகந்து தடப்பரிகி இப்படி ஒன்றினால் ஸ்லோகத்தையும் இரண்டால யுக்மம் மூணால வைசேஷிகம் நாலாலம் காலாபகம் அதற்கு மேல இருக்கூடியும் குழக்கம் குழக்கம்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய இந்த படியன்னு சொன்ன என்ன பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் கொண்ட விசேஷ முறையால் பகவத் சுரூபத்தை பரிசு பண்ண படியன் சொன்ன அத்தனையும் பகவத் சுரூபத்தை பரிசு பண்ண பிரம்மத்தையும் பிரம்மத்திலிருந்து இறங்கி பிரம்மம் பரபிரம்மம் அபரபிரம்மம் ஈஸ்வரன் அப்படின்னு வருது ஈஸ்வரன்னா பொதுவான வார்த்தை அதாவது மாயை தன்னுடைய வசத்துல வைத்து கொண்டு அப்படிப்பட்ட ஈஸ்வரன்னா அவதாரம் பண்ணி இப்ப கிருஷ்ணனா வந்திருக்காங்க அதுதான் சொல்றது மேல பதினாறாவது ஸ்லோகத்தில் மேல பார்ப்போம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதினாறு தியாதிரம் அப்பயங்கிரி மூலே அப்பியங்கிரி மூலே அப்பியங்கிரி மூலே பதிரட்சே விபு சிரஸ் தாசியம் தத்த அபய காலபுஜங்கோவேஜித்தன சரணைநுனியங்கிமூலேபதிரே விபு சிரியதாசியம் தத்தபுஜங்கம் கத புிநூணம் எத்திய கௌசிகலிசாப ஜத்தயேந்திர ஜயத்தயேந்திரம் ஜெயத்தயேந்திர ஷி பரசேனி கியுப்போச்சி தலித்தாப ஜத்தையேந்திரா வியோஷிதம் பரசன சௌகிப்ப ந மய்பய உபைஷத்திய அரிபும கம்செய் விஷ்பிருக்கே யோ அந்தர்ச்சேரீம் க்த்தீட்சு நயுபய அரிபுத்திமச்சுர கம்சசியூதேம் யோ அந்தர்ச்சேரீஹித்தேற்ற ஈமேனா அப்பங்கங்கிமூலே அபகித்த காஞ்சலிம் மா மீட்சிதாச சபத்திள்ஷோ ஓடாமதம் வீத்தூர்ஜிதம் அப்பியங்கிமூலே அவித்தஞ்சலிம் மாமீஷிம் தமித்திருஷ் சப்திஷோடமுதம் வீத்தவர்ஜிதம் சுபுத்தமம் ஞாசமியம் தோர்வம் பிறகம் பரிதப்பே அசமா ஆமா தீர்க்கிரி தடவை மெ மந்த கமகம் உஷ்வசித்தியர ஆமா சுகருமம் ஞாதிமனியதைவம் தோர்வியம் பம் பரிரப்சே தம் ஆமாந்த கர்மாத்மகுவதாக இருபது பதினாலருந்து இருபது மருவணியும் மூலத்திய சேவிப்பும் பிறகு அதனுடைய அர்த்தம் விளக்கங்கள் விசேடத்தை பார்ப்போம் அப்பியங்கிரிமூலே பதிரஸ்மே விபு சிரியாசியம் தாம் காலபுஜங்கரம் கதா புரோத்வேஜிதா சரணைஷிணம் டாம் அப்பங்கிரிமூலே பதமே விபு சிரசியதாசியபங்கஜம் தாம் காலபுஜங்கரம் கதாம் புரோவேஜிதா சரணைஷிம் டூணாம் சமரணம் எத்திர கௌஷிக தடாபலிச்சாப ஜ ேஷித்தம் ஸ்பசேன சௌகிப்பான் எதா கௌஷிக தலித்த ஜத்திராம் எேஷிதாம் சௌகிப்ப ந மயி உப்பரிபுமச்சு கம்சூ பகிதோபி விஷ்வோ அந்தர்ச்சி க்ஷேற்றீஷ் அமலேன மயி உபயத்தியரிபுமச்சு கம்சூ பகித்தி விஷுவம் யோ அந்தர் க்ஷேத்த ஈஷி அமலு அப்பியங்கூழேவித்தஞ்சலிம் மாமீஷி சமித மாதையாசியம்தல்போம் ஓடாம ூர்ஜித்தம் அப்பங்கிமூலே அவஹம் கிருத்தாஞ்சலி மாமீஷித்தம் சர்தம் ஆதையிருஷா சபஸ்மல்போடா முதம் வீத்த விஷங்கூர்ஜி சுகிருத்தம் ஜாதி மனியோ மருகம் பரிரம் ஆமாச்ச கர்மா கிமாத்மக்கிதா சுக்தம் ஞாதிமே தோர்வியம் பிறகம் பரிரப்பியம் या किये तदव मे मंद कर्मात्मक कुछ अर्थम स्वर्ण मेलपारपण शिवा कृष्णापण